வணக்கம் நன்றினியின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்திச் சேவை ஜனவரி 4 இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கிழி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் தமிழக செய்திகள் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட நான்காயிரத்தி காவலர்கள் அதிகமாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது ஜல்லட்டுப் போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது பட்டாசு தொழிலை காப்பாற்ற வலியுறுத்தி சிவகாசியில் நேற்று ஒரு நாள் கடையடைப்பு மற்றும் கண்டன பேரணி நடத்தப்பட்டது கொசஸ்தலை ஆற்றில் கழிவுகள் கொட்டப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஆற்றில் போராட்டம் நடத்தினர் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் தனித்தேர்வர்கள் இன்று முதல் வரும் ஆறாம் தேதி வரை தற்கள் முறையில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பு உட்பட எந்த பிரச்சினைகளையும் அதிமுக அரசு சமாளிக்கும் என அக்கட்சியின் ஒ எஸ் தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்ததால் பணி செய்யப்பட்ட திருச்சி காவலர் பெல்சன் அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது போலி முகவரி மூலம் சிம் கார்டு பெற்று பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டுள்ள மூன்று மாவோயிஸ்டுகள் நேற்று ஈரோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை மீண்டும் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆஜர்படுத்துமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்திய செய்திகள் கால்நடை தீவன ஊழல் வழக்கில் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவுக்கு ராஞ்சி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தண்டனையை அறிவிக்கிறது முத்தலாக் தடை மசோதாவை மாநிலங்களவையில் சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தாக்கல் செய்தார் ரத்த தானம் செய்யும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது சாலைகளில் வசூலிக்கப்பட்டு வரும் சுங்க கட்டணம் தற்போதைக்கு வாபஸ் பெறப்பட மாட்டாது என அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் கோவா மாநிலத்தில் போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பயிற்சி விமானி ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாா் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிகழ்ந்து வரும் கலவரம் காரணமாக பெங்களூருவில் இருந்து அம்மாநிலத்துக்கு இயக்கப்படும் பேருந்துகளை கர்நாடக அரசு நிறுத்தியுள்ளது ஹஜ் பயணம் செய்ய மாற்றுத் திறனாளிகளுக்கு தடை விதிக்கும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது சரணடையும் மாவோயிஸ்டுகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது இமாச்சல பிரதேச மாநிலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் அமெரிக்கா கொண்டுவரவுள்ள புதிய விசா நடைமுறை காரணமாக ஐந்து வட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நிலவின் மறுபக்கத்தை ஆராய சீனா லூனார் ரோவர் வகை செயற்கைக்கோளை இந்த ஆண்டு அனுப்பவுள்ளது நிலவின் மறுபக்கத்தை ஆராய செயற்கைக்கோள் அனுப்பும் முதல் நாடு சீனா என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடன் பாலஸ்தீனியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் நிதியுதவி ரத்து செய்யப்படும் என அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார் பாகிஸ்தானில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இந்து பெண் ஒருவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்குமாறு காவல்துறைக்கு அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் சீனா வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்துள்ள ஏவுகணை அமெரிக்கா ஜப்பான் இந்தியா ஆகிய நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக சீன பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது வணிகச் செய்திகள் ஆன்லைன் மூலம் வரி தாக்கல் செய்வோருக்கு உதவும் நோக்கில் வருமான வரித்துறை இரண்டு சேவை மைய தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளது அந்த எண்கள் பின்வருமாறு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எண் ஒன்பது அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் விற்பனை கடந்த டிசம்பர் மாதம் அதிகரித்தது இது கடந்த ஆண்டு டிசம்பரைவிட எழுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் அதிகமாகும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சரியான சேவை அளிக்க தவறினால் தினம்தோறும் ஒரு லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான டிராய் எச்சரித்துள்ளது ஏர்டெல் நிறுவனம் தொன்னூத்தி ரூபாய்க்கு மூன்றரை ஜிபி டேட்டா வழங்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் வேலிடிட்டி இருபத்தி எட்டு நாட்களாகும் செய்திகள் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் பங்கேற்கும் ஆஸ்ரிஸ் கிரிக்கெட் தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னி நகரில் இன்று தொடங்குகிறது இங்கிலாந்துக்கு எதிராக நடக்கவுள்ள ஒருநாள் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியிலிருந்து அதிரடி ஆட்டக்காரர் மேக்ஸ்வெல் நீக்கப்பட்டுள்ளார் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக நடைபெற்ற மூன்றாவது டி போட்டியிலும் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது இந்த போட்டியில் சதம் மூலம் காலின் மன்றோ டி போட்டிகளில் மூன்று முறை சதம் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் கேப்டவுனில் நடக்கவுள்ள இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் டெல் ஸ்டெயின் விளையாடமாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்திய தொடக்க ஆட்டக்காரர் ஷிகார் தவன் முழு உடல் தகுதி பெற்றுள்ளதால் இந்த போட்டியில் விளையாடுவார் என பி சிசிஐ அறிவித்துள்ளது விக்ரம் நடிப்பில் உருவாகி வரும் சாமி படத்தின் இரண்டாவது பாகம் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சண்டகோளி இரண்டு படத்தின் டீசர் வரும் ஆறாம் தேதி மலேசியாவில் வெளியிடப்படுகிறது இந்த வருட பொங்கல் பண்டிகைக்கு தானா சேர்ந்த கூட்டம் உட்பட ஆறு படங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன் கன்னட திரையுலகில் அறுபது படங்களுக்கு மேல் நடித்த புகழ்பெற்ற நடிகரான சங்கர் அஸ்வத் தற்போது டாக்ஸி டிரைவராக பணியாற்றுவது தெரியவந்துள்ளது இது திரையுலக வாழ்க்கையின் நிதர்சனத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை சமையல் சமையல் அஞ்சல் துறை செய்திகள் உட்பட தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபுள்யூ என்ற இணைய தலைமுக பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்